என் பெற்றோர் எனது திருமணத்திற்காக நூற்றி ஐம்பது பவுன் நகை வீடு கார் ஆகியவற்றை வழங்கினார்கள் ஆனால் அவர்களும் எங்களுடன் வசித்து வருகிறார்கள் அவர் பெற்றோர்களும் என் கணவர் என் வீட்டில் வசிக்கிறார் இது என்ன கீழே கடையாக காயல் பண்ணணுமா அந்த ரெண்டு வீட்டில் அந்த ரெண்டு ஊரில் அந்த பழக்கம் இருக்குது என் கணவர் என் வீட்டில் வசிக்கிறார் இப்பொழுது நகை வீடு கார் இவற்றிற்கு சக்காத்து எனக்கு கணவர் கொடுக்க வேண்டுமா அல்லது என் பெற்றோர் கொடுக்க வேண்டுமா அதான் வீட்டுக்கு காருக்கு சக்காத்து கிடையாதுங்க நூற்றி பவுன் நகை உங்களுடைய கணவர் சம்பாதிச்சு தான் நீங்கள் சக்காத்து கொடுக்கணும் கணவர் சம்பாத்தியத்தில் இருந்தால் சக்காத்து கொடுக்கணும் இல்லை கணவரால் சக்காத்து கொடுக்க முடியலை உங்களுடைய தந்தை உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து அந்த பணத்துலேயும் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை தந்தையும் கொடுக்க வசதி இல்லை நீங்கள் அந்த நகையிலேருந்து ஒரு சின்ன பகுதியை விற்று சக்காத்து கொடுக்கணும் முதல்ல கணவர் சம்பாதிச்சு கொடுக்கணும் கணவருக்கு அந்தளவுக்கு சக்காத்து கொடுக்கற வசதி இல்லைன்னா தந்தை அன்பளிப்பாக கொடுத்து மகளுக்கு கொடுத்து அந்த நகை சக்காத்து கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அதை வாங்கி மகள் சக்காத்து கொடுக்கலாம் இல்லை ரெண்டு பேரே முடியலன்னா இந்த நூற்றி ஐம்பது பவுண்டிலேருந்து அந்த பின்னா பகுதியை விற்று காற்று கொடுக்கணும்